மக்களிடம் ஒருவர் யாசகம் கேட்டால் அவர் நரக நெருப்பு கங்குகளையே கேட்கிறார் அவர் விரும்பினால் அதை குறைத்துக் கொள்ளட்டும் அல்லது அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்று நபிசல்லாக அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்று